அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்தே சிமானுவல் இந்த சிந்தனின் நல்ல அறிவுரை மன்னன் தன் சகாக்களுடன் நகரை சுற்றி வரும்போது ஒரு துறவியை சந்தித்தான் துறவி எனக்கு யார் நூறு தினார் கொடுக்கிறான் கொடுக்கின்றார்களோ அவருக்கு நான் நல்ல அறிவுரை சொல்லுவேன் என்றார் நூறு தினாருக்குரிய அந்த நல்ல அறிவுரை என்ன என்று மன்னன் கேட்டான் அரசே முதலில் எனக்கு பரிசு பொருளுக்கு உத்தரவிடுங்கள் சொல்லுகிறேன் என்றார் துறவி மன்னனும் நூறு தினார்கள் அளிக்க உத்தரவிட்டான் வித்தியாசமாக ஏதோ சொல்லப் போகின்றார் என்று எதிர்பார்த்தான் மன்னன் முடிவு எப்படி இருக்கும் என்று யோசிக்காமல் எந்த செயலையும் தொடங்காதே இதுதான் என்னுடைய அறிவுரை என்றார் துறவி அதை கேட்டதும் மன்னனுடன் சென்னிருந்த அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர் சிரிப்பதோடு நிற்காமல் துறவி புத்திசாலி தொகையை முதலிலே வாங்கிவிட்டார் என்று பரிகாசம் செய்தனர் ஆனால் மன்னனோ துறவி நல்ல அறிவுரைதான் வழங்கியுள்ளார் இதற்கு ஏன் சிரிக்கின்றீர்கள் இந்த அறிவுரையை நான் மிகவும் மதிக்கிறேன் என்றான் ஆம் சிறந்த அறிவுரை சிறந்த பயனுள்ள ஒன்றாய் காணப்படுகின்றது சிந்திப்போம் சிறந்த அறிவுரையை பின்பற்றுவோம் சிறந்த அறிவுரையை மற்றவர்களுக்கும் கூறுவோம் நன்றி